கலட்சேபத்திலே பரமாச்சாரியரான ஆளவந்தார் பெரியவிராட்சியார் விஷயமாக அருள் செய்த ஸ்தோத்திரம் சதுஷ்லோகி இந்த கிரந்தத்திலே முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீசப்தார்த்தத்தை அனுசந்திக்கிறார் பல பொருள்கள் உண்டு இரண்டு பொருள்கள் முக்கியமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன பரமபுருஷனை பர்த்தா என்ற முறை அனுசரித்து ஆசிரியத்திருக்கிறவள் எல்லா ஜீவாத்மாக்களாலும் தாய் என்ற முறை அனுசரித்து ிருக்கிறவற்றே என்று இரண்டு உற்பத்திகள் உற்பத்திகளாலே இந்த இரண்டு அர்த்தங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்லோகத்திலே ரொம்பருமானை பெரியகிறார்த்தியார் முறையினாலே ஆட்சித்திருக்கிறவள் என்பதையும் சகல ஜீவாத்மாக்கள் தாய் என்ற முறைமையினாலே பெரிய பிலாத்தியாரை ஆஷித்திருக்கிறவர்கள் என்பதும் சொல்லப்படுறபடியாலே ஸ்ரீஹி என்று அவருக்கு கருணாமம் என்று இப்படி ஸ்ரீசப்தார்த்தத்தை முதல் ஸ்லோகத்திலே அருளி செய்கிறதாக பிள்ளை திருக்குமாரால் நாயனாராச்சான் பிள்ளை சாரமாக அருள் செய்கிறார் அதைப் பற்றி அனுபவித்தோம் தேசியன் வியாசர் சாரீரிக மீமாசையிலே நாலு அத்தியாயங்களிலே நாலு சாரமான அர்த்தங்களை வெளியிட்டிருக்கிறார் முதல் அத்தியாயத்திலே எம்பெருமானுக்கு அவனைத் தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் சேஷப்பொருள்கள் அவன் இச்சைக்கு சேர விநியோகம் கொள்ள தகுந்த வத்துக்கள் குசேஷாசேஷார்த்தா என்பது முதல் அத்தியாயத்திலே தாரமாகச் சொல்லப்படுற அர்த்தம் भगवान தன்னை ஒளிந்த எல்லா பொருள்களையும் தனக்கு கேஷமாக பெற்றிருக்கிறது போன்பு பெரிய வீராட்சியாரும் பரமபவம் அங்குள்ள வஸ்துக்கள் இந்த லோகம் இங்குள்ள வஸ்துக்கள் எல்லாவற்றையுமே சுருக்கமாகச் வள்கவானோடு அவன் எப்படி சகல பதார்த்தங்களையும் தன் விநியோகம் கொள்ள தகுதியுடைய பெற்றிருக்கிறானோ அத பெரிய விராட்சியாரும் பெற்றிருக்கிறவள் என்கிற முதல் அத்தியாயத்தினுடைய சார இந்த முதல் ஸ்லோகத்திலே ஆளவந்தார் அருள் அவருடைய அபிப்பிராயம் இதையும் நாம் அனுபவிப்போம் இன்று ஸ்லோகார்த்தத்தை எடுத்துக் கொள்கிறேன் இரண்டு ஆச்சாரியர்கள் அறுபத்தேய்து சாரார்த்தங்களையும் இந்த ஸ்லோகத்திலே ஸ்லோகார்த்தத்தை பூர்ணமாக அனுபவித்த பிற்பாடு சாரமாக பார்க்கலாம் எப்போதும் அவதாரியிலே ரொம்ப செய்யப்படுகிற அர்த்தம் ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான சாரமான பொருளாகத்தான் இருக்கும் இந்த ஸ்லோகத்திலே புருஷோத்தமாக தேருஷோத்தமாக என்ற பாகத்திலே பதங்களைச் சேர்த்து முதல் முதலிலே விசேஷார்த்தங்களை அறிவு செய்கிறார் நாயனாராஜான் பிள்ளை பிறகு தேகாந்த புருஷோத்தமஹா என்று பதங்களைச் சேர்த்து பொருளை அருள் செய்கிறார் தேசியன் தம்முடைய வியாக்கியானத்திலே காஸ்தே புருஷோத்தமாக என்ற பாகத்திலே சுருக்கமாக நாயனாராச்சான் பிள்ளை அருள் செய்த அர்த்தத்தையே சதுஷ்லோகி பாஷ்யத்திலே சம்ஸ்கிருத பாஷையில் மொழிபெயர்த்து அருள் செய்கிறாரே தவிர இந்த பாகத்துக்கு பணம் நாயனாராஜான் பிள்ளை வியாக்கியானத்தை அனுபவிக்கிற போதே தேசியனுடைய வியாட்சியானத்தையும் அனுபவித்ததாகத்தான் சேரும் அதை மேலே சொல்கிறேன் லோகத்திலே காந்தஸ்தே பூசோத்தமாக என்ன நாம் பார்க்கிறோம் பூஷோத்தமாக தேதங்களைச் சேர்த்து சார்த்தத்தை முதல் முதல்லே அறிவு செய்கிறார் அதன் பிறகு தேகாந்தகா புருஷோத்தமஹா என்னும் பதங்களை சேர்த்து சாரார்த்தத்தை அருதி செய்கிறார் பதங்களை சேர்க்கிறதை பதயோஜனை என்று சொல்லுவார்கள் அந்த யோஜனையிலே சில அர்த்தங்கள் புரிக்கும் அது முதல் முதல்ல தெரிய வேணும் நமக்குமகா தேகாந்தகா என்று சொன்னால் என்ன தேகாந்தா புருஷோத்தமஹா என்று சொன்னால் என்ன இரண்டுக்கும் ஒன்றுதானே கருத்து வேற்றுமை இருக்கிறதுல என்ன ஆதாரம் என்று தோற்றோம் நம்முடைய புத்தியிலே தோற்றுகிறது சரியானது அன்பு ஆச்சாரியர்கள் சிறந்த மேதாதிகளாகையாலே தகுந்த ஆதாரத்தைக் கொண்டு பதங்களை சேர்க்கிற போது ஒரு ஒரு விதமாக போது பல அர்த்தங்கள் குறிக்கிற தாங்களும் அனுபவித்து நம்மையும் அனுபவிக்கும்படியாக இரண்டிலே ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கிறார்கள் முதல் முதல்லே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இங்கே கொஞ்சம் கவனித்து நாம் பார்க்க வேணும் பகவான் ஸ்ரீராமன் வனத்துக்கு எழுந்துருள்ள போகிறான் லட்சுமணனும் கூட எழுந்துருள்கிறதாக ஸ்ரீராமனுடைய அங்கீகாரம் ஏற்பட்டுவிட்டது தாய் சுமித்ரையின் இடத்திலே லக்ஷ்மணன் ஸ்ரீராமன் காட்டுக்கு எழுந்துள்ள போகிறான் அவனுக்கு அடிவு செய்கிறதற்காக நானும் கூட செல்லப் போகிறேன் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறார் சுமித்ரா தேவியால் சிறந்த ஞானம் தன் பிள்ளை காட்டுக்கு செல்லுகிறத பற்றி அவளுக்கு பரம சந்தோஷம் அந்த காலத்திலே சில ஸ்லோகங்களை சொல்லி நீ அந்த வரம குருகனுக்கு கைக்கரியம் செய்வதற்காகவே சிஷ்டிக்கப்பட்டவன் நீ எதற்காக இந்த லோகத்திலே பிறந்திருக்கிறாயோ அது சபரமாம்படி கைங்கரியத்தையே நீ தவறுகள் சிடுசும் இல்லாவல் செய்ய வேணும் என்று சொல்ற சந்தர்ப்பத்திலே ராமம் தசரதம் வித்தி மாம் யுத்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீன் வித்தி லட்சதாத்தம் என்று சொல்லியிருக்கிறார் பெரியவாக்கியான் பிள்ளை தனி ஸ்லோகத்திலே இந்த ஸ்லோகத்திற்கு மிக விரிவான வியாக்கியான பிரசித்தம் அவர் வியாக்கியானம் பண்ண சைலியை அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு இந்த இடத்துல ராமம் வெஹரதம் விட்சி என்று பதங்களை நாம் எப்படி கேட்கிறோமோ அப்படியே வைத்து பொருள் சொல்றது ஒரு நிர்வாகம் அப்படி இல்லாமல் ஜசரதம் ராமம் என்று மாற்றி பதங்களை சேர்த்து பொருள் சொல்லுகிறது மற்றொரு நிர்வாகம் இரண்டு நிர்வாகம் அந்த இடத்திலே அவராலே அருள் செய்ய பெற்றிருக்கிறது அதுல முதல் நிர்வாகத்தை காட்டிலும் இரண்டாவது நிர்வாகத்தினர் அவருக்கு முக்கியமான அபிப்பிராயம் இருக்கிறதாக தெரிகிறது இருக்கிறபடியே பதங்களை சேர்த்து பொருள் சொல்ற போது ஒரு பாவம் தசரதம் ராமம் வித்தி என்று சோகத்திலே இருக்கிற கிரமத்தை விட்டுட்டு வேறு விதமாக பதங்களைச் சேர்த்து பொருள் சொல்ற போது மற்றொரு பாவம் அதபோல தேகாந்த புருஷோத்தமஹா என்ன பதங்களை சேர்த்து பொருள் ஒரு பாவம் புருஷோத்தமஹா தேகாந்தா என்ன பதங்களை சேர்த்து பொருள் சொல்ற போது இந்த இடத்துக்கு அந்த இடத்தை உதாரணமாக விட்டுக்கொள்ள என்று முதல்ல சொல்லுகிறேன் லக்ஷ்மணா இங்கே நீ இருக்கிற போது உனக்கு ராமனிடத்தில்தான் அதிகமான அன்பு பெற்ற சகப்பன் நடத்திலே அவங்களது அன்பு உனக்கு இல்லை அயோத்தையிலே நானும் நீயும் சக்கரவர்த்தியும் ஸ்ரீராமனும் சேர்ந்து வாழ்ந்து போகிற சந்தர்ப்பத்திலேயே சக்கரவர்த்தியின் இடத்திலே பிசா என்ற உறவு முறைக்கு சேர எப்படி பிரீதியை செய்ய வேணுமோ அவ்விதத்திலே நீ பிரீதியை செய்கிறவன் இல்லை ராமந்தான் உனக்கு எல்லாம் அவன்தான் சர்வதன் நீ காட்டிற்கு பதினாலு வருஷம் அந்த பரமபுருஷனோடு உடனிருந்து கை கரியங்களை செய்து போருகிற சந்தர்ப்பத்திலே சக்கரவர்த்தியை நினைக்கிறதற்கு உனக்கு எங்க இடம் இருக்கு நீ நினைக்க போறதே இல்லை ஒன்று நான் சொல்லுவேன் உனக்காக சக்கரவர்த்தியின் இடத்திலே பிரீதி இல்லாமல் போனாலும் நீ யாரிடல விசேஷமான பிரீதி செய்கிறாயோ அந்த ராமனுக்கு சக்கரவர்த்தியின் இடத்திலே அதிகமான பிரீதி உண்டு சக்கரவர்த்தியை ராமன் ஆதரிக்கிறவர் பற்றியாவது அந்த சக்கரவர்த்தியை நீ நினைக்கணும் மறக்காதே என்ன ஒரு கருத்து ஜம பூமியிலே ஒரு பிரீத்தி பெற்று வளர்க்கிற தாயின் இடத்திலே பிரீத்தி தகப்பனிடத்திலே பிரீத்தி பிறந்த இடத்தையும் காயையும் தந்தையையும் விட்டு அசரிடத்திலே வசித்து போடுகிற காலத்திலே நம்முடைய ஜென்ம பூமியை விட்டு இங்கே வசிக்க நேரிடுகிறதே நம்ம தாய் தந்தை இவர்களை விட்டு தனியா நாம் வசிக்க நேரிடுகிறதே என்று ஜென்மபூமியைப் பற்றியோ தாயைப் பற்றியோ தகப்பனை பற்றியோ பிரிந்திருக்கிற போது அந்த பிரிவு சகியாமல் சமப்படுறது உண்டு காற்றிலே பதினாறு சம்பரம் வசித்து போடுகிற சந்தர்ப்பத்திலே நாம் சக்கரவர்த்தியை விட்டு பிரிந்து நம் தகப்பனாரை விட்டு பிரிந்து தனியிடத்திலே வசிக்கிறோமே என்ன உனக்கு வருத்தம் ஏற்படக்கூறும் தகப்பனை பிரிந்து இருக்கிறதாக எண்ணி வருத்தப்படாதே ராமம் தான் தகப்பன் அப்படி ஒரு பாவம் தோற்றல் ராம் சரதம் மிச்சி என்று சோகத்திலே பதங்களை எப்படி நாம் பார்க்கிறோமோ அங்குதத்திலேயே பதங்களை வைத்து சொல்ற பட்சத்திலே காட்டிலே வசிக்கிற போது நம்ம தகப்பனார பிரிந்து இப்படி வசிக்க நேரிட்டிருக்கிறதே என்ன உனக்கு மனசிலே சமம் ஏற்படக்கூடும் மத்தை நீ பரிகரித்துக் கொள்ள வேணும் ராமனா தகவல் என்ன நினைச்சா அந்த சமத்துக்கு பரிகாரம் ஏற்படுறது அந்த பாவத்தோடு ராமன் தரதம் வித்தி என்ன இருக்கிறபடியே பதங்களை போது அது தெரியும் ராமனை தரதனாக நீ பிரதிபத்தி பண்ணு என்று சொல்ற போது திசரவன விட்டு பிரிந்திருக்கிறோமே என்ற வருத்தத்தை ராவணை விசரசனாக பிரதிபத்தி பண்ணி மாற்றிப்போம் அது இருக்கிறபடியே பதங்களை வச்சு சொல்ற போது அந்த பாவம் இப்படித்தான் முதல்ல இசாரமாக விரிவாட்சியான பிள்ளை யாச்சானம் பண்ணினார் இது பொருத்தமில்லை ஏன் பொருத்தம் இல்லை ஸ்ரீராமாயணத்திலேயே பல இடங்களை காற்றார் ராமனுக்கு அபிஷேகம் பண்ண வேணும் என்று நாளிட்டு காலத்திலே கையை வரங்கேட்க சக்கரவர்த்தி பிரதிஷேகம் பண்ணாமல் ராமன் காட்டுக்கு போக என்ற பாவத்தோடு இருக்காது அது லட்சுமணனுக்கு தெரிந்த காலத்திலே அவருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு இந்த சக்கரவர்த்தி விருத்தன் கலவன் காமி என்ன சகப்பனாரிடத்திலே நாமனை காட்டு போக சொன்ன சந்தர்ப்பத்திலே சரியான பாவம் இல்லை சுமந்திரர் இவர்களை காட்டிலே கொண்டு போய் விட்டு சக்கரவர்த்தியின் இடத்திலே வந்து வார்த்து சொல்ற போது சுமந்தரவே ராமன் லக்ஷ்மணன் சீதை இவர்கள் எங்கே தங்கினார்கள் எதை புதித்தார்கள் எங்கே படுத்துக் கொண்டார்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் அவர்களுடைய தரிதத்தை நீர் சொல்லும் அதை கேட்டு நான் தரிக்கிறேன் என்று சக்கரவர்த்தி சொல்ல லட்சுமணனுடைய சரித்திரத்தை சொல்ற காலத்திலே அகந்தாவன் மகாராஜே பிசுத்தன் மோகலட்சுமி அந்த ராஜா இருக்காரு அவர் எனக்கு தகவலா இல்லை எனக்கு சர்வவித பந்து ஸ்ரீராமன் தான் சொன்னவர் லட்சுமணன் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஜமபூமியையும் தகப்பனாரையும் தாயையும் விட்டு பிரிந்திருக்கிற காலத்திலே நாம் ஜென்மபூமியை விட்டிருக்கிறோமே தாய் தந்தை இவர்களை விட்டிருக்கிறோமே என்ற சமம் ஏற்படுவதற்கு பிரசக்தி உண்டா சமத்துக்கு பிரசக்தி இருந்தால்தானே சக்கரவர்த்தி ஒரு சேர்ந்து வசிக்கப்படவில்லையே என்ற குற வேண்டாம் அப்பா சக்கரவர்த்தியாக பிரதிபத்தி என்ன சமாதானம் சொல்வதற்கு இடம் அவர் நினைக்கிறவரும் இல்லை அவருக்கு மனசுல சங்கடமும் இல்லை ஆயினாலே இங்கே ராமனையே தசரதனாக பிரதிபத்தி பண்ணும் உன்மத்தை ஆக்கி கொள் என்ற சொல்றது சேராது காரணம் என்ன கை தொடுத்தான் நீ இங்கிருக்கிற போதே தகப்பன தகப்பனா நினைக்கல காட்டுக்கு சென்ற காலத்திலே தனார்த்தடம் வசிக்க செய்த சக்கரவர்த்தியா நீ நினைக்க போகிறாய் எனக்கு இடமே இல்லை ஆனால் உன்பு உனக்கு எல்லா பந்துவும் ஸ்ரீ ராமன் அந்த ராமன் சக்கரவர்த்தியின் இடத்திலே அதிகமான பிரீதியை செய்கிறவன் நமக்கு சுவாமியாய் நம்முடைய பாத்திர பூதனான ராமன் பிரீதியை செய்கிற நினைத்து சக்கரவர்த்தி நினைத்த இந்த பாவம் சொல்றோம் வெகரதம் ராமன் வித்தி என்னும் பலங்களைச் சேர்த்து கொண்டு போகும் பெரியவாச்சான் பிள்ளை சீராமாயணத்திலேயே ஊறினவர் குமார பிள்ளையினுடைய பார்க்கிற காலத்திலே இவரகத்தில்தான் பெரியவாச்சான் பிள்ளை வியாட்சியானம் செய்வதற்கு கற்றுக் கொண்டாரோ என்று சொல்லும்படியா அவ்வளவா ரொம்ப அழகான யாச்சியானம் நடையிலே அவர் எடுக்கிற வழிகளெல்லாம் தகப்பனார போலே பிள்ளை இருக்காரு பிள்ளை போலே தகப்பனார் இருக்காரு என்ன அப்படி சொல்லும்படியான ஒரு ஒற்றுமை புகழா இருக்கு அந்த கிரமத்திலே அப்படி பதங்களை சேர்த்து சிற்பாடு சொல்றார் புருஷோத்தமாக தேகாந்த என்று பதங்களை சேர்த்து முதல்ல பொருள் சொல்றார் இங்கே ரெண்டு நிர்வாகமும் ஒப்புக்கொள்ளத்தக்கின்ற நிர்வாகங்கள் தான் அந்த இரண்டு நிர்வாகத்திலே அவர் அருள் செய்த அர்த்த ஒரு விதமாக நான் சொல்லுகிறேன் முதல் முதல்ல புருஷோத்தமஹா தேசோத்தமாக தே பதங்களை சேர்த்து பொருள் சொல்ற போது என்ன சொல்கிறார் என்றால் பகவான் நாராயணன் ஒருவனுக்குத்தான் புருஷோத்தமன் என்ற பெருமாபம் இந்த குருகோத்தம சப்தத்திற்கு வியாக்கியானம் பண்ணும் பலர் வியாக்கியானம் பண்ணி அந்த சப்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பகவானே புருஷோத் சப்தத்திற்கு தான் பண்ணி நான் தான் புருஷோத்தவன் என்று கீதையிலே அறிவித்திருக்கிறான் சுவாவிமௌருஷ லோகே ஹரஷா அக்ஷரஏவா यो ூத்தூட்டோர்துஷ் பரமாச்சுயமா அயே ஈஸ்வரமோ அப்பரா அச்சோ வேருஷோத்த இப்படி குருகோத்தம சப்தத்துக்கு வியாக்கியானம் பகவானாலேயே பகவத்கீதையிலே அறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வியாக்கியானத்தோடு குருகோத்தவனை நாம் தெரிந்து கொண்டார் அதாவது குருகோத்தம சப்தார்த்தத்தோடு புருகோத்தமனை நாம் அறிந்தார் மறுபடி நமக்கு ஜென்ம இல்லை மோசம்தான் என்று சொல்லுகிறான் பகவானின் கீதையிலே புருஷோத்தம்தத்தத்திற்கு தான் பொருள் என்பதை மூன்று ஸ்லோகங்களிலே அருள் செய்திருக்கிறான் புருஷேபிய உத்தமாக புருஷோத்தமாக புருஷாணம் உத்தமாக புருஷோத்தமாக புருஷேஷு உத்தமாக புருஷோத்தமாக என் மூன்று விதமாகவும் சமாசம் சொல்லலாம் என்று தேசியனுடைய திருவுள்ளம் வியாகரண சாஸ்திரத்தை அனுசரித்த சட்டை உண்டு அதை பற்றி நான் எடுத்துக்கொள்ளவில்லை மூன்று சமாசங்களும் உண்டு மூன்று சமாசங்களிலேயும் பிரம்மா முதல் எறும்பு பரியந்தமாய் உள்ள ஜந்துக்களுக்கு சரம் என்று பெயர் முக்தாத்மாக்களுக்கு அச்சரம் என்று பெயர் இந்த பக்தாத்மாக்கள் என்ன முக்தாத்மாக்கள் என்ன இவர்களில் வேறுபட்டு விளங்கி கொண்டிருக்கிறவன் பகவான் இவர்களிலே பிரவேசித்து இவற்றை பரித்து இவை செய்யும் பணியை ஏற்று உகந்து இவற்றை நியமித்து நடத்தி போடுகிறவன் அதனாலே பத்தஜீவாத்மாக்கள் என்ன முத்த ஜீவாத்மாக்கள் என்ன அசேதனங்கள் என்ன இவகளை வேறுபட்டவனாய் சிறப்புடையவனாய் இருப்பது பற்றி தான் என்று பகவான் புருஷோத்தம சப்தத்திற்கு அர்த்தத்தை அறிவித்துகிறான் இந்த இடத்திலே நாயனாராச்சான் பிள்ளை புருஷோத்தம சப்தத்திற்கு பரமபுருஷன் கீதையிலே தான் மற்ற பொருள்களில் வேறுபட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறவன் அதனாலே தனக்கு பெயர் என்பதை அறிவித்திருக்கிறான் என்று சொல்லி ொரு விதமாக வியாக்கியானம் சொல்ற அந்த வியாக்கியானம் பகவானுக்கும் அதிபதமாயிருக்கும் என்று தெரிகிறது வியாக்கியானம் பண்றியிலே அது ஒரு செயலி அதை சொல்றேன் புருஷா உட்புருஷா உத்தர புருஷா புருஷோத்தமஹா புருஷோத்தம சப்தத்துக்குள்ளே முதல்ல புருஷா என்ற சப்தத்தை எடுத்து அர்த்தம் பார்க்க வேணும் அதன் பிறகு உட்புருஷா அதன் பிறகு உத்தர புருஷா அதன் பிறகு புருஷோத்தமோது அறிவுடையவன் என்ற அர்த்தம் தெரிகிறது அறிவில்லாத அச்சுற்றில் வேறுபட்டிருக்கிறவன் என்கிற உண்மையை பார்க்கலாம் அந்த அச்சுத்த காற்றிலும் வேறுபட்டிருக்கிறவன் பகவான் என்கிற அர்த்தத்தை புருஷ சப்தத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் உட்புருஷா என்ற ஜீவாத்மா சரீர சம்பந்தம் பெற்றிருக்கிறவன் பக்தன் இந்த சரீர சம்பந்தம் விலகி பகவானுடைய கிருபையினாலே பரமபதத்திலே பகவானுடைய திருவிழிகளை பெற்றிருக்கிறவன் முத்தன் எப்போதும் பரமபதத்திலே பகவத கை கிரியங்களை செய்து கொண்டிருக்கிறவன் முக்கிய உப்பு சப்தத்தாலே பத்தனா சம்சாரியில் வியாப்தன் என்பதும் உத்தர உத்தர புருஷ என்ற இடத்திலே முக்தாத்மாவில் வேறுபட்டிருக்கிறவன் என்ற விஷயமும் உத்தம புருஷ புருஷோத்தமாக என்ற இடத்திலே எஞ்சசூரிகளில் என்ற அர்த்தமும் கிடைக்கிறது என்று புருஷோத்தம சப்தத்திற்கு புருஷ்புருஷா உத்தரபுருஷ உத்தம புருஷ புருஷோத்தமாக அப்படி ஒரு விதமாக பண்ணி பகவானை ஒழிந்த மற்ற பொருள்களில் பகவான் வேறுபட்டு சரப்புடையவனாயிருக்கிறவன் அந்த சர்வாதிகனான பரமபுருஷன் தேனக்கு அன்பனான சொல்கிறார்கள் வியாக்கியானம் பண்ற இன்னும் ஒரு அர்த்தம் சொல்ற இந்த புருஷகா என்ற இடத்திலே சனு தானே என்ன தாது புருஷஹா என்ற சப்தமானது ஷனு தானே என்ற தாதுவிலிருந்து உண்டான சப்தம் அந்த மூலமானோச்சி புருஷா दाता சத்து புருஷா தேஸ்வரோ अर्थं कामं மோட்சம் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்குகிறவன் அதனாலே புருஷன் என்று தருறான் நினைவுக்கு வர்றது அதனாலே சொல்லுகிறேன் பிரிவாச்சான் பிள்ளை மந்தோதரி பிரலாபம் பண்ற இடத்திலே ஒரு அர்த்தம் சொல்ற மகாயோகி பரமாத்மா சனாதனா என்ற இடத்திலே இந்த ராமன் புருஷோத்தமன் என்று அறிந்தேன் வெத்தம் எதனாலே இவன் புருஷோத்தமன் என்று தெரிகிறது என்றார் மகுவாக கொடுக்கிறவன் பலப்பிரதானம் பண்றவன் வேதாந்தங்களிலே அவரவர் விரும்பின பலத்தை அவரவருக்கு கொடுக்கிறவன் பரதாசா பகவான் உபபத்தேகே என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எல்லா பலங்களையும் இவன் கொடுக்கிறவன் அதனாலே புருஷோத்தவன் என்று நான் அறிந்தேன் வர்த்தம் என்று சொல்றதாக ஒரு அர்த்தம் சொல்றார் அங்கே ஒரு கருத்து சொல்றார் ரிஷிகளுக்கு தர்மத்தை கொடுத்தான் விபீஷவனுக்கு லங்கை கொடுத்தான் சுக்ரீவனுக்கு காமத்தை கொடுத்தான்பரி சரபங்கர் முதலானாருக்கு மோட்சத்தை கொடுத்தான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று பலம் நான்கு விதமாக இருக்கு இந்த ராமன் தர்மத்தையும் கொடுத்தவன் அர்த்தத்தையும் கொடுத்தவன் காமத்தையும்வன் மோட்சத்தையும் கொடுத்தவன் அது மாத்திரம் இல்லை கைவல்யம் என்று ஒரு பலம் தனியா இருக்கிற இருப்பு தன்னைத்தானே பார்த்து இருப்பு தான் கைகல்யம் சுவாத்மானுபவன் தான் கைவல்யம் சுவாப்மானுபூ திருச்சி யாக்கில முத்திருத்தா ஆழ்வான் அறிவித்துகிறார் அந்த கைவல்யத்தை எனக்கு கொடுத்தான் தனியா வச்சுட்டாய இதனாலே இவன் பரமாத்மா என்ன அறிந்தேன் மகா யோகி பரமாத்மா என்ன அர்த்தம் சொல்பார் சகரம் சாட்சாத் சர்வேஸ்வரன் அதான் புருஷ சர்த்தம் புருஷ அனோதி புருஷ அந்த புருஷன் உனக்கு காந்தியான பதவி இங்கே அவர் ஒரு வியாட்சியான சொல்ற மேல் நாட்டிலே வேதாந்தி என்று அத்வைதத்திலே மகாவித்வான் ராஜாவு போல வாழ்ந்தவர் அவரிடத்திலே வாக்கியார்த்தம் சொல்லுகிறதற்காக பக்தர் தான் புறப்பட்டு போறார் பக்தர் எழுந்தருடைய காலத்திலே திருநாராயணபுரத்திலே எருபுரி நாச்சியாரை திருவடி தொழில் அந்த பெரியதிராட்சியாருடைய பிரசாதத்தை பெற்று அந்த வேதாந்திய நடத்தினே சென்றதாக சரித்திரம் அந்த எருபுரி நாச்சியாரை நாம் தேய்க்கிற போது எல்லாருக்குமே நல்லா தெரியும் முகத்தை பார்க்கிற காலத்துல ஒரு லஜ்ஜில முகத்தை பார்த்தா லஜ்ஜ சிறுகை இல்லைன்னு தெரியும் சிலருடைய முகத்தை பார்க்கிற அந்த லஜை என்கிற தனம் உண்டு தெரியும் உத்தம அந்த எதிரி நாச்சியார் சிறமுக மண்டலத்திலே லஜ்ஜ என்பது ஒரு பெரிய தனம் அது இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் எதுகுறி நாச்சியார் சன்னிசி பாசன்னே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்ந்து அனுசரிக்கிறார் தீர்த்தி விநியோகம் பண்ற சமயத்தில் ஐஸ்வர்ய வட்சரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வழியால அந்திருமுக மண்டலத்திலே நஜை பிரகாசிக்க அந்த நஜ்ஜையை ஒரு விதமா இந்த ஸ்லோகத்திலே அறிவிச்சுகிறார் யாரா இருக்கலாம் உயர்ந்தவனாயும் இருக்கலாம் தாழ்ந்தவனையும் இருக்கலாம் பெற்றவனாயும் இருக்கலாம் ஞானஹீரனாயும் இருக்கலாம் நல்ல ஆச்சாரம் உள்ளவனாயிருக்கலாம் ஆச்சாரஹீரனாய் இருக்கலாம் சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்லுவான் ஒரு விதத்திலையும் ஏற்றமில்லை அப்படிப்பட்ட ஒரு புருஷன் உன் சன்னிசியிலே கிட்டி அஞ்சலியை செய்து அம்மா எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அல்லது ஆத்மானுகம் வேணும் அல்லது பரமபதத்திலே விவிய தம்பதிகளாக உங்களை கட்டி நான் வாழ வேணும் என்ன அபேட்சிப்பனே ஆனால் அவனுக்கே அவன் விரும்புகிற பலத்தை தேவரையில் தந்தருகிறேன் தந்தருடைய பிற்பாடு இவன் பண்ணது அஞ்சலி நாம் கொடுத்தது பரமபதம் இவன் பண்ண அஞ்சலிக்கு வீடா நான் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை உனக்கு லஜ ஏற்படுறது இந்த அவதாரியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் திரவரீரோ அஞ்சலி செய்கிறவனுக்கு அவன் விரும்புகிற பலம் எதுவா இருந்தாலும் அதை கொடுக்கும் நாம் ஒன்னும் செய்யப்படவில்லையே என்று பெற்றேர்க்கை உள்ளே சகல பரப்பிரதாவான பரமபதத்தை ஒன்று கொடுக்கக்கூடிய சேர்க்க போகிறானம் பண்ணி திருவடிபாவத்தின் கீழே எழுந்திருக்கிற சீதா சிராட்சியை காலத்திலேகீர வயோர்தான் துல்லாசி லட்சணான் சீதை தகந்தவன் சீதைக்கு ராகவன் தகந்தவன் அனுபவித்து பேசினது போலே புருஷோத்தமன் உனக்கு காந்த காந்தன் புருஷோத்தமன் திவ்ய தம்பதிகளிலே இருக்கிற அந்த பரஸ்பரம் அந்த தகதி உண்டே அதை அனுபவிக்கிறார் காந்தஸ்தே புருஷோத்தமாக என்ற இடத்திலே என்ன அப்பூர் யாச்சாரம் சொல்கிறார் வேகாந்த புருஷோத்தமாக வேகாந்த புருஷோத்தமாக அன்பர் உன் பிரீதிக்கு பாத்திர பூதனான புருஷோத்தம இப்படி ஒரு விதமா பதங்களை சேர்த்து சொல்ற இங்கே சாரமா வியாக்கியானம் சொல்றார் இந்த வியாக்கியான புருஹோத்தமாதே காந்தா என்று பதங்களை அவன் புருஷர்களுக்குள்ளே உத்தமன் நாரியினும் உத்தமா வசூஹு என்ன ஸ்ரீகளுக்குள்ளே உத்தமினி ரெண்டு பேருக்கும் சாந்தும் என்ற ஒரு பாவம் தோத்தர்கள் நகரவிதத்திலும் மேம்பட்டவனான எம்பெருமான் உனக்கு அன்பனான பர்த்தார் என்று சொன்ன அவன் சம்பந்தத்தாலே இவளுக்கு கூட ஏத்தமுண்டு என்கிற பாவமும் சமிக்கணும் ஏகாந்த புருஷோத்தமான உன்னுடைய பிரிய பட்டி இருக்கானே அவன்தான் இப்ப என்ன அர்ச்சிக்கல்றார் உனக்கு அன்பனான பதியாக அவன் இருக்கிறபடியாலதான் புருசோத்தமனான இல்லாத போனா சமத்துவம் என்பதே ஏற்பட்டிருக்காது அது அந்த பல சேர்க்கையிலே கிடைக்கிறது இங்கே பிரமாணங்கள் அதை நன்னா விளக்கி சொல்ற கிரமம் இதெல்லாம் அவருக்கு தகப்பனார போலயே ரொம்ப நன்னா அமைஞ்சிருக்கு ரொம்ப ஆச்சரியமா அமைச்சு அதை எடுக்கிறார் ஸ்ரீராமாயணம் தான் அவளுக்கு எத்தனை இடங்களை எடுக்கிறாருன்னு பார்க்கணும் ஆனா திருப்பி திருப்பி சொல்லுவா என்ன திருப்பி திருப்பி சொல்றதாக சில பேர் நினைக்கலாம் அந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கிறத அனுபவிக்கிற போதுதான் அதுல ரசம் அந்த சட்டம் அப்ளை ஆறுறதுன்னு சொல்ல மாதிரி அதை கேட்கிற ஒரு கணம் உண்டே அதுலேயே ரொம்ப ரசம் அது சிரத பாஷையிலே வாழ்மீதி இருக்கிற சாமர்த்தம் வேற ஒருவருக்கு அவர் சித்திரங்கள் அந்த பகவானுக்கு பெருமையை சொல்ற போது அத ரொம்ப அழகா சொல்லிருக்கார் ராவணன் மாறிச்ச நிலத்துல வந்தான் ராம வைத்தியான சீதையை நான் அபகரிக்கப் போகிறேன் அது நிச்சயிக்கப்பட்ட விஷயம் நீ விதத்திலே உபகாரம் செய்ய வேணும் என்ன மாரி சண்டத்துல சொன்னா ராவணன் மாறி சண்டத்துல சொல்றான் சில விஷயங்களை சொல்லி கேட்டு புரட்டு போடுறான் மறுபடி ராவணம் வந்திருக்கான் ரெண்டு தடவை வந்திருக்கான் சொல்றபோது ராமனுடைய தேஜஸத்தை சொல்லிக்க பல தடவைகள் அனுபவித்தவன் ஒரு தடவை இல்லே பல தடவைகளில் நான் அனுபவித்தவன் என்பதை சொல்லி விஸ்வாமித்தருடைய யஜ்ஜத்தை ரிப்பதற்காக பகவான் இருந்தோம் அந்த காலத்திலே பிரம்மச்சாரி ராமன் அவன் குடுவி இருந்தது மற்ற காசு மாலையை அன்பு அறையிலே திருப்பறி எட்ட இருந்தது அப்போ சீதா சம்பந்தம் அவனுக்கு இல்லை அவன் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நான் போய் விழுந்தேன் இப்போ பிரம்மச்சாரி ராமன் இப்போ சீதாபதி அப்பிரமேயம் ஜனகாத்ம அந்த ராமரிடத்திலேபி தரியசி என்று அந்த வரமபுருகனுக்கு உயிர் ஸ்தானத்தில் இருக்கிற சீதையை அபகரிக்க வேணும் என்று நீ வந்திருக்கிறாயே நீ வாழ்ந்து போருவது யாருக்கு சகிக்கல்ல இதோ உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா அப்பிரமேயம் என்று சொல்றார் அப்பிரமேயம் என்னால் அளவிட்டு அறியக்கூடியது அண்ணே என்ன அர்த்தம் அந்த பகவான் ராமனுடைய தேஜஸ்து அளவிட்டு அறியக்கூடிய அண்ணனே என்று சொல்வதற்கு சேதுவை சொல்றபோது ஜனகாத்மஜா என்ன கிராகி சம்பந்தத்தைத்தான் கேதுவாக மாறிக்கொண்டிருக்கிறார் அது ஆதி காயத்திலே ராமாயணத்திலே பிரசித்தம் இங்க என்ன பண்றா தேகாந்தா புருஷோத்தமாக எஸ்யா ஜனகாத்மஜா என்றான அப்பிரமேயம் என்ற ஸ்தானத்திலே புருஷோத்தமாக என்பதை உனக்கு காந்தும் இல்லையோ அதனால புருஷோத்தம் தேவோ தேவத்துவம் அஸ்ருதே என்று வாக்கியம் வாக்கியத்திலேயா அதேவஹா தேவத்துவம் அஸ்ருதே என்று கூட பதம் பிரித்து வியாக்கியானம் சப்தத்துக்கு லக்ஷ்மி என்று அர்த்தம் லக்ஷ்மி சம்பந்தம் இல்லாதபோது அதேவனா இருந்தானா லக்ஷ்மி சம்பந்தம் ஏற்பட்ட பிற்பாடு தெய்வத்தன்மை உனக்கு உண்டாக்கிதான் அப்படி ஒரு அர்த்தம் தொடரும் பாலகண்ட ஒரு வசனம் எடுக்கிறார் நாம் கூட லோகத்திலே ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் கல்யாணம் ஆவதற்கு முன்னணிய கனி பெண்ணை முகத்தை பார்க்கிறது பாணிகிரகணம் திருமங்கல் யதாரண ஆண சிற்பாடு அந்த பெண்ணனுடைய முகத்தை பார்க்கிறது அந்த தேஜஸு நம்பி இருக்க கல்யாணம் முன்னமே பிரம்மச்சாரிக்கு தேஜஸ் இருக்காது கல்யாணம் ஆரகுப்பாடு பிரம்மச்சாரி கூட ஒரு தேஜஸ் சூழனுக்கு சார் தான் அதை அனுகூலிக்க வைக்க கல்யாணம் ஆவதற்கு முன்னமே இந்த புருஷனை பாரின்னு சொல்றது அர்ப்போவா ஏக ஆத்மனஹா எப்ப ஊசனை பாதியாகவும் ஸ்திரீயை பாதியாகவும் சொல்றது பாதியும் பாதியும் சேர்ற போதுதான் அது ஒன்னா இருந்த விவாகமான காலத்திலே கல்லிகைக்கு வர சம்பந்தம் வரனுக்கு வது சம்பந்தம் பூர்த்தியாருது எப்போ ரொம்ப பூர்த்தி நட்டா பிரஜையாகும் மனுஷப்பூர்ணா குழந்தைகள் நிறைய பிறகு உங்காலத்துல ஆசீர்வாதம் பதினாறு பெற்று பெருவாறு பெறுகிறது என்பது புருஷார்த்தம் இந்த காலத்திலே ஒரு ஒரு புத்தியும் பட கதைகள் நிறைய உண்டானதான் கல்யாண ஆன விற்பாடு தான் அரை ஒன்னாரு புருஷோத்தமாக உன்னுடைய பதிவு சம்பந்தம் ஏற்பட்ட பிற்பாடு தான் அவன் புருஷோத்தமனாக உன் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா புருஷோத்தமன் சொன்ன பக்தி இல்லை வியாக்கியானம் பண்றார் இதுக்கு மேல அவர் என்ன பண்றார் நம் ஆச்சாரியர்கள் அவர்கள் எங்கெங்கே நிர்தேசம் பண்ணியிருக்காரோ அதாவது அந்த பகவானையும் சொல்ற போது எங்கெங்கே பேசி இருக்கிறார்களோ அதை ஒரு விதமா பொறுக்கிறார் இவருக்கு அரேகமன வாழப்பெருமாள் நாயனார் என்று திருநாளும் லோகாச்சாரியனுடைய தம்பிக்கும் அரகமனவாள பெருமாள் நாயனார் அருகி மனவாழ்வாள் நாயனால் பிரமாணங்கள்லே அவருந்த நயனஹா புந்தோத்தம கஹா இது சோசரத்தனத்திலே ஆளவன் தன் லி லட்சுமியா இருக்கிறவன் வேறு யாருத்தவன் உன்ன தவிர வேறு யாரு என்ன ஆள வந்தார் ஸ்கோத்தனத்தில் பேசுறார் புருகோத்தவ என்று முதல்ல சொல்லி என்று திம்பி சொல்லல அந்த ஸ்லோகத்துல கஷ்டா என்பதை முதல் சொல்லி புருஷோத்தமஸ்கஹா என்பதை பிற்பாடு சொல்லியிருக்கார் வித்வேகாந்த புருஷோத்தமாக என்ற யோஜனைக்கு சேர்ந்தது சொன்னா சர்வாதிகனான பகவானுக்கு சர்வாதிகனான பகவானுக்கு சர்வாதிகையான நீ பத்திரி சர்வாதிகான உனக்கு சர்வாதிகனான பகவான் பிரியபதி அந்த ஆறு ஊக்கியம் ரொம்ப நன்னாயிருக்கு அந்த பாவம் புருஷோத்தமஹா தேந்தா என்ற இடத்திலே தே காந்தா புருஷோத்தமஹா என்று சொல்ற இடத்திலே உனக்கு காந்தனானபடினால்தான் அவன் புருஷோத்தமனஹ உனக்கு காந்தன் இல்லைன்னு சொன்ன அவன் புருஷோத்தமன் சொல்றதற்கே அபாங்கோயுபரி பரம்பிரதபு அபாங்காசரி பரம்பிரதபு லட்சுமி கட்டாட்சம் அதிகமாக விழுந்தது அதனாலே பரபிரம்மாயிட்டான வேகாந்த புருஷோத்தவம் இன்னும் விமா வேந்த பாதச்சி தரந்தி சொ உயர்ந்த கண்டுபிடிக்க வேணும் வேதாந்தங்கள் புகபாடுபட்டு தேடி சமப்பட்டாலும் அறிய முடியல ராஜி உத்தம ஸ்திரீ அவளுடைய பாதங்களிலே இந்த லாட்சாரசம் மருதாணி எட்டு போல செம்மஞ்சி குழம்புகள் இட்டுக் கொண்டு உண்டு லாட்சாரசத்தை இட்டுக்கொண்டு அந்த திருவடிகளை பகவானுடைய திருமாறுதலை வைத்து அவள் இழந்து கொண்டிருக்கா அந்த சின்னம் மாறுதலை பட்டுதான் வேதாந்தங்கள் தப்பு சிந்தையை பண்ணிட்டு முடியல உன்மார்பலே அந்த லாட்சார சின்னம் இருந்தது லக்ஷ்மியினுடைய பாத சம்பந்தம் இருக்கிற புரியாலே இவன்தான் உயர்ந்த தெய்வம் என்று வேதாந்தா சத்வ சிந்தான் உறவிதுரகிய பாத சிந்தை தரம் சொல்றார் அதனாலே உயர்ந்த தெய்வத்துக்கு உயர்த்தி என்பது ஜிராட்சியினுடைய சம்பந்தத்தாலே அந்த பாவம்மா என்று பதங்களைச் சேர்க்கிற போது தெரிகிறது இதுக்கு மேலே அணிபதி செய்யனம் வாகனம் வேதாத்மா விஹயஸ்வர இந்த அணிபதி செய்யாசனம் வாகனம் என்ற இடத்திலே தத்வங்களுக்கெல்லாம் சுவாமியான திருவனந்தாழ்வான் படுக்கையாகவும் ஆசனமாகவும் இருக்கிறவன் மணிபதி ஐயா ஆசனம் வேதாத்மா விககேஸ்வர வேத சூரியான கருடன் ஆசனமாயி இருக்கிறவன் வாகனமாக இருக்கிறவன் இந்த ஆசனம் என்பதை அங்கேயும் சேர்க்கலான் இதனாலே பரமபுரத்தில் இருக்கிற திருவனந்தாழ்வார் கருடன் என்கிற திருவடி இவர்களெல்லாம் வேவரீருக்கு கையாகவும் ஆசனமாகவும் வாகனமாகவும் இருந்து வரிசரியை செய்கிறபடியாலே உங்களுடைய விருப்பத்துக்குச் சேர விநியோகம் உள்ள தகுதியுடைய வஸ்துக்கள் நித்தவிபூதிஷத் தை பணிபதி சையாசனம் வாசன வேற என்ற எடத்திலே அருசீரா அபிப்பிரா யவனன்மோகி ப்ரமேசாதிசுரம் ரஜ்தலிதாரீஜனே வீராவிபூதி இந்த லோகத்தில் உள்ளவர்கள் உனக்கு தேகப் பொருள்கள் அபிப்பிராயம் அதனாலே ஹீ ஹி என்று நாங்கள் எப்படி சொல்லி தர கட்டுறது என்று மேலே சொல்றேன் பயம் இங்கே அணிபதி செய்யாசனம் வாகனம் என்ற இடத்திலே விசேஷார்த்தத்தை பிற்பாடு சொல்லுகிறேன் செய்யாசனம் வாகனம் இந்த பாகத்தையும் அந்த பாகத்தையும் சேர்க்கிறது அதுக்கு சௌகரியம் என்று பெயர் அந்த சாமசி ஆகாரத்தாலே ஒரு அர்த்தம் சொல்லிக்கிறது இங்கதான் பெரிய விஷயம் சென்ற காலட்சேபத்திலே அவதாரி கீழே ரெண்டு விஷயம் சொன்னேன் அந்த ரெண்டு விஷயத்தை இப்போது சொல்லுகிறேன் புருகோத்தமன் பதி அப்படி அவன் பர்த்தாவாயிருக்கிறபடியாலே அவனுக்கு செய்யையாய் ஆசனமாய் வாகனமாயிருக்கிற திருவடி திருவனந்தாழ்வான் முதலானார் உனக்கும் செய்யை ஆசனம் வாகனம் என்ன அர்த்தம் சொல்லலாம் இப்படி பொருள் சொல்ற பட்சத்திலே பகவானுக்கு அடுத்தபடி சிராட்சி என்பதுதான் அதுதான் நாயனாராச்சான் பிள்ளை பட்சம் புருஷோத்தமன் உனக்கு பிரியபதி அவனுக்கு சையை ஆசனம் வாகனம் அது உறக்கம் செய்ய ஆசனம் தான் என்னத்தாலே பதிக்குள்ளது பத்திரிக்கும் உண்டு பதி பத்திரிகை நியாயத்தாலே பர்த்தாவுக்குள்ளது பத்திரிக்கும் உண்டு ஏன்னு சொல்ற போது தென்னாச்சாரி சம்பிரதாயம் பூஷோத்தமனுக்கு திருவந்தாழ்வான் திருவடி முதலானார் படுக்கையாயும் ஆசனமாயும் வாகனமாயும் இருப்பவர் அது போன்று திராவிருக்கும் அவர்கள் படுக்கையாயும் ஆசனமாயும் வாகனமாயும் இருக்கிறவர்கள் சொன்னா தேசிய சம்பிரதாயம் அது போல் சொல்ற இடத்தில தேசிய சம்பிரதாயம் வரும் ஆகையினாலே கையை ஆசனம் வாகனம் சொன்னா தென்னாச்சாரிய சம்பிரதாயம் வரும் இது ரெண்டுக்கும் தெரியும் தேசிகன் சத்துஷோகி பாஷியத்திலேயம் அந்த நாலு ஸ்வாவத்தாலே ஒம்பெருமானை போன்று நிற்கிறவள் எம்பெருமானுக்கு சமானையா இருக்கிறவள் அவன் எப்படி தனக்கு சேகமாய் அசேஷார்த்தங்களை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு சமாளையாத ஸ்ரீதேவியும் அதே மாதிரி எல்லா பதார்த்தங்களையும் கேச பொருள்களாக பெற்றிருக்கிறவன் அந்த பகவான் ஒரு தான் தங்க திராட்சத்தளவு கூட குறைஞ்ச என்ற இடத்திலே தம்முடைய சித்தாந்திருக்க இவர் என்ன பண்றார் புஷோத்தவகாந்தி சையா ஆதனம் வாதனம் வேதாத்மா ாலே எனக்கு ஒருத்தம் தெரியும் அர்த்தம் தெரியாது தேசிகன் அஞ்சு பட்சம் சொல்ல போறார் அந்த அஞ்சு பட்சத்தையும் பிற்பாடு விவரித்து சொல்ல போகிறேன் அந்த அஞ்சு பட்சங்களிலே கட்சி தேவ பிரமாணவான் என்று ஒரு பட்சத்தை ஸ்லாஹியமாக கொண்டாட போறார் அந்த பட்சம் எது சர்ச்சைக்கு வர்றது அங்கதான் அந்த ஒரு விதமா அத எடுத்து சொல்ல வேண்டியது என்ன போர் இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டிய இடம் அந்த இடமா அத நான் ஒரு விதமா சொல்றேன் ஒரு நீதி பத்தி உன்னை பத்தி கொடுக்கிற காலத்திலே அதற்கு தகுந்த தஸ்தாவேஜிகளையும் விசாரிக்கிறார் விசாரணை சிற்பாடு இந்த ரெண்டு பட்சத்தில் இருக்கிற வக்கீல்கள் சொல்றாங்க அங்கதான் சாரம் எடுத்து போனா பட்சத்தில் அதே போல பஞ்சஸ்தே தேவப் பிரமாணவான் என்று ஒரு வாக்கின் சொல்ல போகிறார் அந்த கட்சித்து எது என்ற சர்ச்சை வருது அது பெங்கரை யார் எங்க பட்சத்து தான் தேசியம் கட்சிக்குன்னு சொல்லியிருக்காரு சொல்றார் வடகளை யார் எங்க தான் கட்சி தெய்வப்பிரமாணவான் என்று தேசியம் நல்ல சொல்லி சொல்றா ரெண்டு பேரும் சொல்றதையும் நான் சொல்லிவிடுறேன் அது எத வேணாலும் அது கடைசி சொல்ல போறேன் ஆனால் ஒன்னும் இந்த காலக்ஷேபங்கள்ல இப்ப சாட்சி விசாரணை தாகப்பட்டதுன்ற மாதிரி ஸ்லோகங்கள்ல அர்த்தத்தை அனுபவிக்கிற போது சில விஷயங்களே குறிப்பா வச்சுக்கணும் இதெல்லாம் கோடி கட்டி பேச வேண்டிய இடம் புருஷோத்தமாக காத்தா பணிபதி ஐயா ஆதரம் வாகனம் வேதாத்மா விஷகீஸ்வர நாயனராஜான் உள்ள ஒரு அர்த்தம் என்ன அர்த்தத்தை சொல்றேன் வேடிக்கையான அர்த்தம் பகவன் நாராயணாபிமதூபூப ரூபிராஜியைப் பற்றி லஜத்திலே போனபோது பகவான் நாராயண அபிமத அனுரூப பகவான் நாராயணனுக்கு அபிமதையாயி இருக்கா அனுரூபையாயி இருக்கா யாரும் பெரிய ரெண்டு விஷயம் கொடுக்குற இந்த ஆச்சாரியெல்லாம் ரொம்ப சொல்லாதவா இதுல அனுப்ப எனக்கு சொல்லுவா வேடிக்கையா இருக்கும் சில இருக்கலாம் அவளுக்கு கையை கிடையாது இங்கதான் அர்த்தம் தெரிய எல்லாரையும் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சி இருக்கா அந்த ராஜாவுக்கு அசிமதையாயும் அனுரூபாயும் இருக்கிறவள் பட்ட மகிழ்ச்சி கையிலே அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு தான் பாத்தியம் அத்தங்கள மனுஷன் படுக்கடி கூத்துக்குடி மனிதாவது போய் சொல்றாரு இந்த பெரிய ராஜ்யோத்தமஹா தே என்ன சொல்றா அந்த பூசோத்தவனுக்கு அபிமதையாயும் அனுரூபையி இருக்கிறவர் தேவன் அபிமதையாயும் அனுரூபையாகி இருக்கிறவரால் தான் திருவனந்தாழ்வான படுக்கை ஆதம வாகனம் எல்லாத்தையும் இப்பேதுபுரம் பதிபத்தின் நியாயத்தை கொண்டு வருவார் என்பது இரண்டாச்சாரியாருக்கும் சம்மதம்தான் பகவானுக்குள்ளதும் இப்படி ராட்சிக்கும் உண்டு என்று நாராயணாச்சார போறார் பதிவத்து நியாயத்தை சொல்ற பகவானுக்கு சமய இருக்கிறபடியாலே எப்படி எல்லாவற்றையும் சேகப் பொருளாக பெற்றிருக்காரோ அதை போல இவரும் சேகப் பொருளாக பெற்றிருக்காங்க என்ன தேசியம் அடுத்த திங்கக்கிழமை காலட்சேபம்